اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة اعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم دسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهلا الذين آمنوا قووا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعسون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم وهلنيتم அவர்கள் மீதிலும் அல்லாவின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபான என்னென்ன கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும் எவைகளை விட்டும் அல்லாஹங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை விட்டும் சம்பூர்ணமான முறையில் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டுமென்று முதன் முதலாக அடியிருக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே ஜலாலு மனிதனை உலகத்திலே படைத்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையான முறையிலே வாழும் திட்டத்தை காட்டுக் கொடுத்திருக்கிறான் வாழ்க்கை என்று சொல்வது அது மனிதனுடைய இஷ்டப்படி மனிதனுடைய ஆசைப்படி விருப்பப்படி ஒன்றல்லார்களே ஹசரத் முகமது அலிஹி வசல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பரிபூரணமான முறையிலே வாலும் திட்டத்தை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் வழிகாட்டி நாம் நினைப்பது போல் ஹதீஸ் என்று சொல்வது வெறுமனே இபாதத்துகளுக்கு தொழுகைக்கு நோம்புக்கு ார்களேம் மாரம் விவசாயம் உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை சொந்த நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் ஆடை அணிகள் உணவுன்றது சகோதரர்களே சகல விஷயங்களுக்கும் திருமணம் முடிப்பதே குடும்பமாக வாடுவது குழந்தைகளை வளர்ப்பது மனைவி மக்களை பராமரிப்பது வாழ்க்கையில் ஒரு ஆணும் அதிகம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது மேலாண் சோரடியார்களே அல்லா அலிசல்லுடைய முன்மாதிரியாக இருந்தார்களோ வழி நோன்பு பிடிக்கக்கூடிய முறையை காட்டி தந்தாங்க முறைகளை என்னிடத்திலிருந்து ஒவ்வொரு அமலையும் என்னிடத்துல இருந்து படிச்சுக்கோங்க முழுமையான முறைகளை காட்டி தந்தாங்க சோதர்களை கூடிய முறைய காட்டி தந்தாங்க இரவு வணக்கங்களை செய்ற முறையை காட்டி தந்தாங்க அல்லாவது செய்யக்கூடிய முறைய காட்டி தந்தாங்க இதே போல தான் நபி சல்லு அலிஹி வசல்ல முன்மாதிரியாக இருந்ததை போலைய பகுதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக வியாபாரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வியாபாரிகளுடைய வியாபாரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக விவசாயிகளுடைய விவசாயத்துக்கு தன்னுடைய சொல் ஒரு முன்மாதிரியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக வாழ்க்கை உங்களுக்கு அழகான முன்மாதிரி அழகான முன்மாதிரி யார் அல்லாவையும் மருமையினாலையும் ஆதரவு வைக்கிறார்களோ அல்லாவை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த முன்மாதிரியை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார் அவர்கள் தான் இந்த முன்மாதிரியை பின்பற்றுவாங்க அல்லாவுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் ஈமான் உள்ளவர்கள் அல்லாவுடைய சிந்தனை உள்ளவர்கள் நபிசல்லுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியான முன்மாதிரி இருக்கிறது ஒரு முன்மாதிரியாக எப்படி வியாபாரி வியாபாரத்துல முன்மாதிரியாக இருந்தார்களோ எப்படி ஒரு தலைமைத்துவத்திற்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ அமீர் என்று சொல்லக்கூடியவர் வழித்தி அல்ல பேர் எடுத்தபத்துக்கு அழகான பேர் எடுத்த நல்ல கணவனாக குழந்தைகளுக்கு வழிகாட்டி குழந்தைகளுடைய நல்ல பேரை எடுத்த ஒரு நல்ல தகப்பனாக தங்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டிட்டு போனார் தன்னுடைய அறுபத்தி மூணு வருஷ காலத்தில் ஒன்பது மனைவிமார்களை ஒரே நேரத்தில் பதினோரு மனைவி மார்களுடைய வாழ்க்கை நடத்தி சுஹானல்லா ஒரு முன்மாதிரியான வீட்டு தலைவராக தண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லவியார்களே எனவே ஆக முக்கியமான ஒரு பகுதிதான் எப்படி நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேனோ நான் ஒரு தொழிலாளியாக இருக்கிறேனோ நான் ஒரு உத்தியோகத்தராக ஒரு ஆபிசராக இருக்கிறேனோ இதை போல நான் என குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஒரு ஆண்மகனாக உலகத்துல பாலத்திற்று மௌத்தா போறது மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது Allah subhanahu wa ta'ala anda perupaya yang Allah Al-Quran anda unerti katalah. Ya ayyuhaladzina amanu. Iman konda biswasi halai. Nika telur tegani naipa diri nge. Tidak untung ila salah. Nika nombor pedikiran naipa diri nge. Indrashallar Allah. Allah indrashalli katalah. Iman konda biswasi halai. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களோட குடும்பம் உங்களோட மனைவி உங்களோட மக்கள் அவர்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய குடும்பத்தை அல்லா சுபா உணர்த்தாருங்க மனிதர்களையும் அல்லாஹ் போற்றார் கருண் கற்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் அந்த நரகத்தின் எரிக்கொலியாக அல்லாஹ் ஆகி வச்சிருக்கிறான் உங்களோட குடும்பத்தையும் அந்த எரிக்கொல்லியில் ஒத்தராக சேர்த்துடுவானார் உங்களோட மனைவிய சேர்த்திடவான உங்களை சேர்த்திடவான முதலாவது அல்லாவின் நல்லடியார்களே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை சொர்க்கவாதியான குடும்பமாக ஆக்குவதாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி முறையை கையாளுவது ஒரு வழியை கையாடுவது மிக முக்கியமாக இருக்கிறது குடும்பத்துக்கு முன்மாதிரி என்னுடைய வீட்டு குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை நான் தங்க வச்சிருக்கிறேனோ அந்த அந்த அந்த இடம் அந்த வீடு அந்த குடும்பத்தை சொருக்கவாதியான குடும்பமாக ஆக்குவதற்கு தகுதியான வீடாக இருக்க வேண்டும் முதலாவது தன்னுடைய வாழ்க்கை சரிவராது அனுபவ சொல்லுவாங்க ஒரு பழமொழி பாப்படிய புத்தி விட அங்க வெளிவருவது என்ன தெரியுமா ரகசியத்தில் பாப்பா எப்படி இருக்கிறாரோ அதுதான் பாப்பாட ரகசியம் எப்படி பகிரங்கம் பாப்பட ரொத்தில் எதிரவாண ஏன் மகன் பாப்பாவின் ரகசியம் பாப்பாவுடைய ரகசியத்தில் எது நடக்குதோ அல்ல மகனுடைய வாழ்க்கையில் மகனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது சகோதரே அல்லாவிதே முதலாவது வாழ்க்கையை காட்டினாங்க அவர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி பத்து ஹதீர்கள் இப்படி செஞ்சிக் காட்டினார்கள் நபிசல்ல இரவு எப்படி பகல் எப்படி அவர்களுடைய விவாதத்தை எப்படி அவர்களுடைய அவர்களுடைய தூங்கும் போது ஓதக்கூடிய துவா எப்படி அவர்கள் தூங்கி எலும்பினால் முதலாவது செய்யக்கூடிய வேலை எப்படி அவர்களுடைய ஆடை எப்படி அவர்களுடைய உணவு உண்டக்கூடிய முறை எப்படி சுபகம்லாம் கணவனுடைய செயல்பாடுகளை மனைவி சொல்லி காட்டுறாங்க ஏ அவ்வளவு முன்மாதிரியான கணவன் முன்மாதிரியான கணவன் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து நாலு அத்துகள் சுண்ணத்து துடுவாங்க நபிசல்ல வீட்டுடைய நாலு ரக அட்டுகள் முந்திரண்டு சுடைய வீட்டது கிடையாது ஏன் அதை வீட்டில் இருக்கிறாங்க கணவன் முன்மாதிரியான கணவன் வீட்டில இபாதத்து நடக்கிறேன் சகோதரே அல்லாவே நிலையார்களே முதலாவது தன்னுடைய வாழ்க்கை திருந்தோனும் அதுல விசேஷமாக வீட்டுல ஒரு பகுதியை அமற்றிக் கொள்றது முக்கியமாக இருக்கிறது நபி ஏன் மையவாதிகள் கபிருஸ்தான் யாரும் விவாதம் செய்ய மாட்டாங்க உங்களை உங்களோட வீட்டையும் அப்படிப்பட்ட இடமாக ஆக்கவானது முக்கியமான சுண்ணத் வீட்டுக்கு வீட்டுல தொழுகிறது சுண்ணத்தை திந்தின சுண்ணத்துல வீட்டுல தொழுகிறது சஜருடைய முந்தின சுண்ணத்தை வீட்டுல தொழுதுக்கு வாரதே இரவுடைய நேரம் என்ன செய்வாங்களுக்கும் அளவுக்கு நபிசல் அல்லாசலம் தொழுவாங்க ரெண்டு கால் பாதங்களும் மனைவி இருக்கிறாங்க பக்கத்துல சுபகான தொழுகையில பெரியார்களே حضرت عائشہ رضی اللہ تعالی அந்த ஐபாதத்தையும் சொல்லி போனதன் காரணமாக மனைவி மார்கள் அத்துகளை மறக்கல்ல மனைவியோட பேசுறத கடக்கிறத்தை பரிஹாசம் செய்யறத மனைவியோட உல்லாசமாக வணங்குறதுக்கு எனக்கு அனுமதி தருவீங்களா எழும்புவாங்க ஆரம்பிப்பாங்க அல்லாக்கு முன்னால் எங்க வீட்டுக்குள்ள சஹாபாக்கள் சுபகான் அல்லா வீட்டுல தொடுவாங்க வீட்டுல ஒரு ஆணோதுவாங்க சட்டத்தை வச்சு இன்னாருடைய இந்த கோத்திரத்துடைய வீடுதான் என்று சொல்றதை நான் அறிஞ்சு கொள்றேன் ஏன் இரவையில ஆபாக்கள் கொர ஆனோதுவாங்க வீடுகள்ல அது அப்பா கொஞ்சம் மசிதுக்காக நிலைமை உண்டாகுது மசிதுக்கு வெளியில பேச்சு எல்லா நிலைமையிலும் போனா மசித உடுப்பிருக்கிறது மசிதில் இருந்த கல்வி கிடையாது மற்றதுல இருந்த உணர்வுகள்மான உணர் பூர்த்தியா மச்சதுக்கு வர போகக்கூடிய ஒரு நிலைமை பஜாருக்கு போன நூத்துக்கு நூறு பேர நிலைமை ஈமானுடைய தரம் குறையும் ஆனால் அல்லாவுக்கு மாற்றம் செய்யற விஷயம் குற்றமான பாவமான காரியங்கள் எங்களுக்கு அறவே அந்த உணர்வு கிடையாது மஸிதிக்கு வந்தா கேட்டா கேட்டா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட திருமணம் முடிச்ச முதலாவது இரவு மனைவிய பக்கத்தில் வச்சிட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய வீடுகளை விவாதத்துக்களை கொண்டு ஒளிமயமாக்க ஆரம்பிச்சாங்க வீடுகள் இருக்கா இருந்துச்சு வெளிச்சமாக இருந்த வீட்டில் ஆக்கிக் கொள்வது தன்னுடைய குடும்பத்தையும் அந்த இபாதத்துக்காக பழக்கிறது அபிசல் புத்திபதி சொன்னாங்க ஏழு வயது நிரம்பும் போது உங்களை பிள்ளைகளுக்கு தொழும்படி ஏவுங்க தெரியாதால்தான் சந்தோல் இல்லாத இப்படியாவது ஒரு கருத்து கிடைச்சிருக்கிறது இதை படிச்சு கொடுக்கணும் ஊட்டு பாப்பா பாப்பா சோழல் எல்லா நிலையார்களே சொன்னாங்க ஏழு வயது நிரம்பும் போது அவர்களுக்கு தொடுப்படி ஏதுங்க மகன துடுப்படி சொல்லுங்க மகனடி சொல்லுங்க பத்து வயதாகி தொழில்லையா அடிச்சு தொழவைங்க ஒரு கொடுத்து அவர்களை தொழவை கண்ணியமான சகோதரர்களே குடும்பத்தைக்காக பழக்கிறது மனைவியைக்காக பழக்கிறது கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆச்சு தெரியாது மனைவிடைய உடம்புடைய கண்டிஷன் மனைவிடைய நோயுடைய கண்டிஷன் கணவனுக்கு நல்லா தெரியும் மனைவியுடைய கண்டிஷன் தெரியாது தரம் தெரியாது குழந்தைகளை விட்டு ஆதரவை குழந்தைகளுடைய அரவணைப்பை விட்டு பிரிஞ்சு கடைசி தொண்ட குளியும் நேரம் மனைவி குழுப்பாட்டப்படுகிறாள் கப்பல் செய்யப்படுகிறாள் அவனை எப்படி நான் வலியுறுப்போர மனைவி சொருக்கத்துக்கா கணவன் மாதிரி நல்லடியார்களே வீட்டுக்கு ஒரு ஆணுடைய ஹல்கா வீட்டுக்கு ஒரு ஆனை திருத்தக்கூடிய ஒரு மஜிமா ஒரு ஹல்கா நாலாந்தம் எத்து வீடுகளுக்குள்ளான அமைக்கப்படும் ஒப்படைய அதே போல ஆனை திருத்தக்கூடிய மஜ்மாக்கள் இன்னைக்கு மாஷா அல்ல இந்த போயிட்டு படிச்சுட்டு அல்லது மதரசாக்கள் நிறைய விடுமுறை காலம் எங்கட பிள்ளைய ஓதிட்டு வராங்க பெண்கள் பிள்ளைகள் பெண்கள் மதுர சாக்களுக்கு பேருக்கு ஓதித்து வாராங்க சகோதரிகள் உட்கார்ந்து கலாமே இன்ஷால்ல ரெண்டு மாத கால நாங்கள் அடையறுக்க கூடிய அந்த ரமவான் வரும் போது தூசிய தட்டி கொரான ஓதிட்டு அடுத்த ரமபான் வரைக்கும் தூசி பிடிக்கிறதுக்கு ஒரு சூழல் வீடாக எங்களை வீடு ஆக்குறது நியூஸ் பேப்பர் பாக்குறதுக்கு டைம் இருக்குது இன்டர்நெட்ல டைம் குடுக்கிறதுக்கு டைம் இருக்குது நான் நல்ல பிரச்சனை பேசி கரைச்சு கொண்டு டைம் இருக்குது ஒவ்வொரு கவலை அப்படிப்பட்ட ஒரு சூழலுள்ள வீடாக ஆக்குறதுக்கு அத்தோட சேர்த்து சகோதரர்களே அல்லாவின் நல்ல தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குல குழந்தைகளுக்கு முன்மாதிரியான கட்ட கொடுக்கிறது மனைவிக்கு அன்ப கொடுக்கிறதே சுபஹான் அல்லா எவ்வளவு சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் வீட்டுல கொண்டு நிறைச்சாலும் எதிர்பார்க்கும் பெண்கள் பூர்த்தியான புத்தி இல்லை அவர்கள் அவர்களுடைய குறைஞ்ச புத்திக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க அவங்கள பேசிக்க சென்ன வித்தியாசமாக இருக்கும் இத சகிக்க கூடிய இத கவனத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆணாக ஒரு கணவனாக கணவன் தன்னை சகோதரர்களே அல்லாவின் ஒழுக்கமாக அனுமதி கொடுக்கல மகன் என்று சொல்றதுக்காக வேண்டி தண்ட மகன் என்று சொல்றதுக்காக வேண்டி தண்டை இஷ்டப்படி மகனுக்கு பேசாது மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க ஒழுக்கமாக மனைவியோட வா போடு சொல்லி ஒழுக்கம் கெட்ட முறையில நாலு பேருக்கு முன்னால மனைவிக்கு ஏசுறது நாலு பேருக்கு முன்னால மனைவிய திட்ட குழந்தைகள் அவர்கள் மனைவி தெரியுமா மனைவி தெரியுமா சூரியனை போல لَنَا ولل شَمْسٌ وَلِلْآخَاقِ شَمْسُ وَشَمْسِ خَيْرٌ مِّن شَمْسِ السَّمَائِ حضرت عائشة سوڑ رہاں گے انا کھنا ون یار دلی ما سوریان پوڑ ہے وانتک سوریان دا انا کمر سوریان ارکده انا بسیشم وانت من سوریان ایبن اید اید سوریان سرط وائد دا ارکده சவுதரலே கணவன சூரியனுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவியோட பாசமாக கண்ணியம் ஒழுக்கமாக கண்ணியமாக நபிசல்லாஹு வரேஜி நடந்து காட்டினான் சௌதரளி அல்லாவின் நிலவியார்களே எனவே தன்னுடைய வீட்டை ஒரு ஒழுக்கமாக அமைச்சு கொள்றது ஒரு ஆணுக்கு அழகே தன்னுடைய வேலை எப்ப முடியுதோ தொழிலுக்கு குறிப்பிட்ட நேரம் ஆகி கொள்ளோடும் நாங்க இல்லாட்டி தொழில் என்ன விழுங்கிடும் நாங்க தொழில கட்டுப்படுத்தா தொழில் செய்யணும் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் ஏதோ ஓட்டுறது போட்டு சார தொடுத்தும் கையெண்ணட்டி பிச்சை கேட்கிறது கேவலம் அது கையிட்டாலும் சரி அது கேட்காம கேட்டாலும் சரி ஒரு ஆணுக்கு மற்றவனட பார்த்து பார்த்து அமைச்சிக்க உங்களுக்கு கதம என்று சொல்லி தேடுங்க சொல்றாங்க பின்னால் இருக்க கூடிய உங்களை கதம் சொல்லி தேடுங்க தொழில் செய்யோ வியாபாரம் செய்யோ விவசாயம் உத்தியோகம் பிரச்சனைகள் ஏதோ வெத்தில தட்டு போட்டாது இன்னும் கட்ட கேட்கிறது கேவலம் இன்னும் கட்ட மாறி சகோதரர்களே அந்த நேரத்தை கட்டுப்படுத்தும் குறிப்பிட்ட நேரம் எங்காதியர்கள் எப்படி தொழில் செஞ்சாங்க போன காலத்துக்கு போக தேவையில்லை இந்த மஜ்ஜி மாதிரி நாங்க முப்பது நாற்பது அறுபது வருஷத்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயது வாலிபர்கள் இந்த நாட்டிலானவங்கள பதிவில் உள்ளத்துக்கு வரும் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நேரம் தொழிலே லட்சியம் தொழிலே வாழ்க்கையின் நோக்கம் குறிப்பிட்ட நேரம் தொழிலுக்கு போகத்தை படிப்ப பாருங்க படிச்சீங்களா என்ன ஓதினீங்க போயிட்டு மகன் என்ன செய்யலான்ஸ்தப மகர்சால வாப்பட கண்ணில் இருக்கணும் என்றால் சிந்தனையில் இருக்கணும் வாப்பட சிந்தனையில ஏத பிள்ளை உன்னோட சிந்தனையில் இருக்கே அல்லாவின் நல்லதார்களே எனவே குடும்பத்துக்கு டைம் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இன்றையுடைய நாளை பத்தி நாளையுடைய திட்டங்களை பத்தி கழிஞ்ச நாளுடைய விபரம் கேட்கறது கழிக்க போக நாள் இருக்கக்கூடிய நாளைய பத்தி புத்திமதி சொல்றது வாப்பாட கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறேன் பாப்பாட கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறேன் சோதரர்கள் அல்லாவின் நிழறியாக கடைசியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துடைய குறிப்பிட்ட சொல்லி காட்டுறோம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யறதுக்கு தோப்பிக்கத் தருவானாக சோதரர்களை அல்லாவின் நிழறியாக தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது என் மனைவி என்னை நம்பியிருக்கிறார்கள் என்ன புள்ளை என்னை நம்பியிருக்கிறாங்க என்ன துரோகம் செய்யக்கூடிய ஒரு துரோகியாக உலகத்துல ஆகப்பெரிய துரோகியாரும் தெரியுமா தந்த குடும்பத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் தன்னை நம்பிய மனைவி தன்னை நம்பி வந்த மனைவி ஒரு உம்மக்கும் பாப்பக்கும் ஒழுக்கமாக வளர்ந்த புள்ளே திருமணம் முடிச்சு நான் எங்கும் செலவழிக்கப்படக்கூடாது அடிப்படையில வேறு எங்கும் செலவழிக்கப்படக்கூடாது பற்றி அல்லா சொல்லும் போது பயப்படுவாங்க அமான நிறைவேற்றுவாங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்க என்று சொல்லும் போது அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காட்டலான் إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن بتغاورا ذلك فأولئك هم العادون الله شديدك الترعن كن لديه والذين هم لفروجهم عاقدون தன்னுடைய மறைவிடத்தை விட்டு பாதுகாப்பாக விட்டு பாதுகாப்பாக தராமான பார்வை கேள்வி பேச்சு தராமான தொடர்பு திருமணம் முடிச்சி இன்னைக்கு ஒரு அசுத்தமான அறிமுகம் திருமணம் முடிச்சை தன்னை நம்பி வாழும் மனைவிக்கு துரோகியாக துரோகியாக தொழில்நுட்பங்களின் மூலமாக டெக்னாலஜிகளின் மூலமாக உலகத்தில யார் யாருடைய அந்த பாவங்களை விபதிக்கிறதுக்கு நான் விரும்பல யார் யாருடைய ஒரு பேச்சு ஒரு மெசேஜ் ஒரு வார்த்த ஒரு சோதர்கள அல்லாவின் நல்லே அல்லாஹ் ஒரு ஆண்ல விபச்சாரம் செய்ய வானம் என்று சொல்லல மாற்றமாக அல்லாஹ் களவெடுக்க வாணம் அவர்கள் சாராயம் பிடிக்க வானம் தவித்துக்கோவோ தனி தவிந்துக்கோவோ என்று சொன்ன அல்லச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அவர்கள் நீங்க விபச்சாரத்துக்கு நெருங்கவான கிட்ட பைத்தடவான குழிக்குள்ள விழல்ல புள்ள குளி இருக்கிற பகுதிக்கே போக கூடாது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவான நெருங்கவான انه فانه فاحشه اذا ميها موصما இருக்கவே ميها மோசமான செயல் 와 saa asabila padayal miga ketta da irukku sahuda khale Allah bin nalladi athale nabi sallallahu alaihi wasallam sonanga otta vipacharatala eedu padumbode la yazni zani hina yazni wa huwa mu'min ur mu'minaha vipacharatala eedu padamaata விபச்சாரத்தில் ஈடுபடும் போது ஈமான் கலத்தப்படுது அதை ஈடுபடும் போது வெளியே பாதுகாக்கும் அவன் திருப்பி அந்த பாவத்தை நிப்பாட்டின போறதான் ஈமான் மறுவோம் அவனுக்கு சகோதர்களே அஞ்சு பத்து நிமிஷத்துடைய ஆசை சொற்ப நேரத்துடைய இன்பம் ஆனால் இன்றைக்கு உலகம் சகஜமாக சாதாரணமாக ஒரு ஜொலியாக ஒரு பண்ணாக என்று சொல்லி உலகம் ஆக்கி வச்சிருக்க பயங்கரமான பாவம் இந்த பாவத்தை செஞ்சவன் சாட்சி மூலம் நிரூபி அதாவது நிரூபிக்கப்பட்டால் நாலு சாட்சிகள் மூலம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் சட்டம் நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தா சட்டம் என்ன தெரியுமா கல்யாணம் முடிச்சவன் இந்த பாவத்தில் ஈடுபட்டா அவனை கசையடியில அவனை கல்லால் அடிச்சு கொண்டு போடுவேன் தூக்குல போட வாணம் கழுத்த அடிச்சி கொண்டு போடுவோம் அப்படிப்பட்ட மார்க்காம் கண்யமான மார்க்கம் இஸ்லாம் யாரையும் பாதுகாக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களுக்கு மனித உரிமையை கொடுத்த மார்க்க இவன் குடும்ப துரோகி மனைவிக்கு துரோகி புள்ளலுக்கு துரோகி இந்த துரோகியை ஒட்டி வைக்கலாம் இவரை கல்லால் அடிச்சு கொண்டு போய் நெல்லவியார்களே அல்லாம உதாரணத்தை செய்வதே பாதுகாக்க ஒரு திருப்பி கொடுக்க கடன் வாங்கிறான் திருப்பி கொடுக்கும் விபச்சாரத்தில் ஈடுபட்டா கடன் வாங்கி இருக்கிறான் கடனை குழந்தைகளால திருப்பி கொடுப்பான் பாதுகாப்போம் சகோதரர்களே அல்லாவின் நேரடியார்களே அல்ல மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாக்க மன்றாடக்கூடியவர்கள் அல்லா இழக்கப்படக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை நான் மௌத்தாகுவேனோ எனது மனைவி என புள்ளே எனக்கு ஒன்றி மௌத்தாகுவாங்களோ அல்லாஹூ ஆலம் யார் யாரை விட்டு பிரிஞ்சாலும் நாம் அனைவர்களும் நீங்களும் மனைவி மக்களும் கூட்டம் குடும்பமாக சொர்க்கத்துக்குள்ள போங்க என்று அல்லாட அந்த நன்மாராயத்தை பெறும் கூட்டமாக குடும்பமாக தன்னுடைய குடும்பம் ஆகி இருக்கிறத போல நானும் தவறுகளை மன்னிப்பான பொருந்திக்கொள்வாயாக இறுதி முடிவை நல்லதாகி தருவாயாக சங்கையான பெற்றோர்களாக வாலுடைய கபறு வெளிச்சமாக்குவாயாக கற்றுக்கொண்ட மேலானதாயத்தை அமீன் அமீன் யார